ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கர தலைப்பிலே ஸ்ராத்தினுடைய முக்கியத்துவம் ஸ்ராத்தினுடைய பெருமைகளே வரிசையாகப் பார்த்து இப்போது ஸ்ராத்தத்தில் நாம் சொல்லப்படுற மந்திரங்களுடைய முக்கியத்துவத்தை ஒவ்வொன்றாக பார்த்துன்னு வரும் அதிலே ஸ்தலசுத்தின்னு ஒரு காரியம் ஸ்ராத்தத்தில் அந்த ஸ்தலசுத்திங்கிற கர்மாவில் நாம் சொல்லப்படக்கூடியதான மந்திரத்தினுடைய பெருமையே வேதம் நமக்கு விரிவாக காட்டுறது யாவத்தீவை பிருத்திவீ தஸ்யை யம ஆதிபத்தியம் பரீயாயா பூமின்னு எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு இடத்தையும் யமனுடைய ஆதிபத்தியத்தில் பகவான் கொடுத்தார் யமன்தான் பூமிக்கு அதிபதி அப்படின்னு நியமித்து யமனுடைய இந்த பூமியானது வந்தது யோவை யமம் தேவஜத நமஸ்யா அனிரியாச் சா யார் ஒருவன் யமனிடத்தில் அனுமதி வாங்காமல் இந்த பூமியில் எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறானோ யமாஜை நகும் சச்சினுதே அந்த கர்மாவனுடைய பலன் பூராவும் யமனுக்கு போய் சேர்ந்துடுறது ஏன்னா யமனை சேர்ந்தது இந்த பூமி அப்படிங்கிறதுனால யமனுடைய அனுமதி பெற்று நாம் பூமியில் எந்த காரியத்தையும் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நாம் செய்யக்கூடிய அந்த காரியம் அந்த பலம் எல்லாம் யமனை போய்ச்சேர்ந்துடும் அதற்காக அபே தேத்தியவசாய அபே தபீதா அப்படின்னு சொல்லக்கூடியதான மந்திரத்தை சொல்லி அந்த இடத்தையும் சுத்தம் பண்ணணும் யமனிடத்திலே அனுமதியும் நாம் வாங்கணும் யமமே பதேஜத நமசி நிர்யாச்ச ஆத்மனே தே அபேத வீதாங்கர மந்திரத்தை சொல்லி அந்த இடத்த சுத்தம் பண்ணுறது யமனிடத்திலே நாம் அனுமதி வாங்கிக்கிறது அப்படி நாம் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த ஸ்தலசுத்தியை பண்ணிட்டால் அந்த இடத்துல நாம் செய்யக்கூடிய கர்மாவனுடைய பலம் ஆத்மனேக்னிஞ்சினதே முழுமையாக நம்மளை வந்து சேரும் அதற்காக இந்த மந்திரத்தை கட்டாயம் சொல்லணும் தேவதைகள் இந்த பூமியில் கர்மாக்கள் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தா பார்த்தால் எல்லா இடங்கள்லேயும் யமனுடைய சான்நித்தியம் நிறைஞ்சிருக்கு யமனுடைய சாநித்தியம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு பூச்சி இறந்து கிடக்கு அல்லது எலும்பு கிடக்கு இப்படி யம யமனுக்கு சம்பந்தமான வஸ்துக்கள் பூமி பூரா நிறைஞ்சு இருந்தது இஸ்வக்ரே நவா அஸ்யாஹ அனாமிரமிச்சோனாவிந்தன் ஒரு ஒரு ஜான் கூட இந்த அசுத்தம் இல்லாத இடமே இல்லை பூமியில் அவ்வளோ இடங்கள்லேயும் இப்படி இருந்ததை தே தேவா ஏ தியஜுரபஷன்னு தேவதைகள் இந்த பூமியும் சுத்தமாகணும் நாம் இந்த பூமியை உபயோகப்படுத்துகிறதுனால அங்கே விழுந்திருக்கிற பூச்சி இவைகள் மேலே நாம் அந்த பாபமும் பாகமும் வரக்கூடாது யமனுடைய கோபத்துக்கும் ஆளாகப்படாது அப்படின்னு தேவதைகள் இந்த மந்திரத்தை சொன்னான் அபேத்தே தீ இந்த அபேத்த வீதாங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த இடத்த சுத்தம் பண்ணினா தேவதேகள் எதே தேனா அத்தியவசாஜதி அனாமிரதேவ அக்னிஞ்சினுதே அப்படி யார் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த இடத்த சுத்தம் பண்ணி ஸ்தலசுத்தம் பண்ணுறானோ அவன் அந்த கர்மாவை முழுமையாக செய்ததாக ஆரான் அந்த கர்மாவனுடைய பலனையும் முழுமையாக அடைபவனாக ஆறான் யமனுடைய பிரீத்திக்கும் அவன் ஒரு பாத்திரமாக ஆறான் அப்படின்னு வேதம் காட்டுறது அப்படி இந்த மந்திரம் அவ்வளோ உயர்ந்த மந்திரம் தேவதைகள் நமக்கு காண்பிச்சிருக்க அப்படி இந்த மந்திரத்தை சொல்லி அந்த ஸ்தலசுத்தியை பண்ணிட்டால் கீழே என்ன விதமான அசுத்தம் இருந்தாலும் கூட அந்த இடம் சுத்தமாக ஆயிடும் அந்த கர்மாவுக்கு அதிகாரம் உள்ளதாக அந்த இடம் ஆயிடுறது அடியில் ஏதோ எலும்பு கடுக்கு பூச்சி கடுக்கு என்னென்னவோ கிடக்கும் அது என்ன கடந்தாலும் என்ன இருந்தாலும் கூட நாம் அந்த ஸ்தல அந்த மந்திரத்தை சொல்லி அந்த ஸ்தலசுத்தியை பண்ணிட்டால் அந்த இடம் ரொம்ப சுத்தமாக ஆறுது அந்த பித்திருக்கர்மாவை முழுமையாக நமக்கு செய்த பலனை கொடுக்கறதாக ஆறுது அந்த பூமி அப்படின்னு இந்த மந்திரம் இப்படி வர்ணிக்கிறது வேதம் நமக்கு இந்த மந்திரத்தை அப்படி இந்த மந்திரத்தை சொல்லி அந்த ஸ்தலசுத்தியை பண்ணணும் ஸ்தலசுத்தியை பண்ணிட்டால் பிதற்கள் அங்கே சாநித்தியமாக இருக்கா யமனுடைய கோபத்துக்கும் ஆளாக வேண்டி வராது அப்படி இந்த ஸ்தலசுத்தியை பண்ணணும் பண்ணி உத்தந்தி எதேவா சமேத்யம் ததபஹந்தி அப்போவோ ஒ தர்பயினால் முதல்ல தொடக்கணும் பிறகு குத்தணும் தர்பை அடியினால குத்தணும் அப்படி குத்துறதுனால அடியில் எவ்வளோ அமேத்யமான வஸ்துக்கள் இருந்தாலும் அமேத்யம்னா தொடக்கூடாத வஸ்துக்கள் அந்த தொடக்கூடாத வஸ்துக்கள் எது இருந்தாலும் அது பலமிழந்து போயிடுறது வலுவிழந்து போயிடுறது நகுந்துடுறது அப்போவோக்ஷதீ கையில் ஜலத்தை எடுத்து தெளிக்கணும் அவோக்ஷணம்னு பேர் மூன்று விதமாக நமக்கு ரிஷிகள் சொல்கிறார் அதாவது புரோக்ஷணம் அவோக்ஷணம் அப்யுக்ஷணம்னு மூணு புரோக்ஷணம்னா கையில் ஜலத்தை எடுத்துண்டு விரல் நுனி வழியாக ஜலத்தை விட்டால் அதற்கு ப்ரோக்ஷணம்னு பேர் கையில் ஜலத்தை தொட்டு கையை கீழ்பக்கமாக பார்த்து வச்சுண்டு ஜலத்தை தெளித்தால் அதற்கு அவோக்ஷணம்னு பேர் கையில் ஜலத்தை எடுத்துண்டு விரல்னுடைய இடு இடுக்குகள்னால ஜலத்தை தெளித்தால் அதற்கு பேர் அங்கே எப்படி நமக்கு ரிஷிகள் சொல்லியிருக்காளோ அதுபடி அப்படியே பண்ணணும் இங்கே அவோக்ஷதி அப்படின்னு சொன்னதுனால கையில் எடுத்து கீழ்பக்கமாக கையை காமித்து தெளிக்கணும் ஜலத்தை அதற்கு அவோக்ஷணம்னு பேர் அப்படி பண்ணுறதுனால அந்த இடம் ரொம்ப சுத்தமாக ஆறுது எமனும் திருப்தியாக ஆறான் அப்படின்னு சொல்லப்படுற அப்படி பாத்திர சாதனங்கள்னு பாத்திரங்களல் பாத்திரங்களில் ஜலத்தை தெளிக்கிற பொழுது புரோக்ஷனம்னு சொல்லுவார் வாத்தியா புரோக்ஷணம்னா கையில் ஜலத்தை எடுத்துண்டு கையை மேல் பக்கமாக பார்த்து வச்சுண்டு விரலனுடைய நுனியினால ஜலத்தை விடணும் புரோக்ஷணம்னு பேர் அதே போல் சில இடங்கள்ல வரும் கையில் எடுத்துண்டு விரலனுடைய நுனிகள்னாலே கீழே ஜலத்தை சிந்தருது விரலனுடைய இடுக்குகள்னாலே அதற்கு பேர் அப்படியே பண்ணி பண் அப்படி ஒரு புண்ணியம் இருக்குது அந்த ரிஷி எப்படி சொல்லியிருக்காரோ அதன்படி நாம் அதை செய்யணும் அப்போதான் அந்த கர்மா முழுமையாக செய்ததாக ஆகும் ஏதோ ஒரு விதத்தில் பண்ணுறேன்னு பண்ணினால் அதில் வரக்கூடிய புண்ணியம் குறையிறது அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் மேற்கொண்டு உள்ளதை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்